செம்பொந்தாளே சார்பான திருமணமும் என்று எப்படி கேட்கிறாரால் பாட முடிந்தது என்று கேட்டால் நெஞ்சம் இடமாக வைத்தேன் நினையாது ஒரு போதும் இருந்தே என்றெல்லாம் அவருடைய திருவாக்கு இருப்பதனாலே இம்மாதிரி அவர் பாடினார் செம் கொண்டாலே சார்பான திருமணம் சரி செம்பொந்த திருமணமும் அப்புறம் உழவார தனிப்படையும் இது இன்னைக்கு ஒரு உழவார திருப்பி தக்க எடுத்து விடுது சேர்க்கிறான் சொல்ல முன்னா உழவார தனிப்படையும் தாமும் இப்படி ஒரு திருவுருவம் எங்கே திருவாரூர்ல எந்த நூற்றாண்டுல ஏழாம் நூற்றாண்டுல அப்படியே தெருவில் போகுதுப்பா அப்படின்னு சரி எதுக்கு போகுது பார்வாழ தான் வாழ அல்ல அவரால் இந்த மக்கள் வாழ நாடு வாழ பார்வாழ அவர் போற வீதி இந்த மாதிரி ஞானி போற வீதி வெறும் விதின்னு சொல்லாதடா திருவீதி நம்ம போல இருக்கிற போனா தெருவுன்னு கூட சொல்லி விடலாம் சாலை என்ற ஆனா அவர் போறது திருவீதி சரிதா நடந்தே போறார்கள் பணி செய்து ஆங்காங்கு எங்க புல்லு மற்ற இது அங்க போய் ஒன்னு அது செஞ்சுட்டு அப்புறம் போவார் பணி செய்து பணிந்து ஏத்தி பரவி செல்வான் சன் டிவி காட்ட முடியாத டிவி சேக்கர இப்படியாக திருவாரூர்ல அவர் பணி செய்து கொண்டிருந்தாராம் நீடு புகழ் திருவாரோ நிலவு மணி புற்றிடங்கள் நிறுத்தம் அன்போடு காலங்களில் அணிந்து காலங்களில் அணிந்து இதுதான் நான் கூட சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி வர்ற குறிப்பு எடுத்துக்கணும் எப்படி நால்வர் பெருமக்கள்ல காலந்தோறும் சென்று வழிபாடு செய்த தலங்கள் எவை என்று பிடிக்கணும் இங்கே இதுக்கு போறோம் பெரும்பாலும் இப்போ வந்து பதியம் எல்லாம் அந்தந்த ஊருக்கு நம்ம போய் பெரும்பாலும் வழிபாடு செய்துட்டு வரோம் அது மாதிரி இருக்கு தலையாத்திரை பண்றோம் ஆனா இந்த குறிப்பிட்டு எந்தெந்த ஊரில் நம்முடைய நால்வர் பெருமக்கள் அங்கேயே இருந்து காலந்தொறும் வணங்கினார் காலந்தொறும் என்ன விடியிற காலம் உஷா காலம் அடுத்தது மணிக்கு கால சிந்தி மத்தியானம் உச்சி காலம் சாயந்தரம் ஆறு மணிக்கு சாயிச்ச ரெண்டாம் காலம் எட்டு மணி பத்து மணிக்கு ஆறு காலம் என்று குறித்து கொண்டு நாம் தலையாத்திரை பண்ணோம்னா ஏதேனும் ஒரு அந்த மாதிரி ஊர்ல மட்டும் தங்கணும் ஒரு நாள் தங்கணும் இந்த ஊர்ல இந்த திருப்பதியில ஏழாம் நூற்றாண்டில் ஞான நாவுக்கரசர் ஆறு காலமும் வழிபட்ட இன்னைக்கு நம்ம அந்த அவர் பதிகத்தையே சொல்லிட்டு இந்த ஆறு காலம் இங்கே வழிபடுவோம்பா என்று நம்ம தலையாத்திரையில ஒரு நாள் அப்படி செய்தால் நல்லது பணிசை நீடு புகழ் திருவாரூர் நிலவு மணி புற்றிடங்கள் இருத்தம் அன்போடு காலங்களில் அணிந்து ஆறு காலமும் வழிபாடு செய்திருக்கிறார் அணிந்து கும்பிட்டு கோதில் வாய்மை பாடிலம் பூதத்தினான் எனும் பதியம் முதலான பலவும் பாடி பார்த்தீங்களா இப்ப திருவாரூர் பதியம் பல இருக்கு ஆனா இந்த ம தெரிஞ்சது இப்ப திருவாரூர் பாடியதாக தான் தெரியுது வேற ஒண்ணு தெரிய முடியல என்னன்னா அந்த பதியில் தங்கி இருந்த பொழுது அவப்பொழுதும் பாடியிருக்கலாம் காலையில பாடினாங்களா இரண்டாம் காலத்துல பாடினாங்களா சாயரட்சியில பாடினாங்களா அரியன் பராபரவி அரியேன் பராபரவி அப்ப இருந்த போது பாடியது தெரிந்ததை சார்ந்து இருப்பதை இன்னிடத்தில் சொன்னாங்க சான் தனக்கு தெரியாததை என்ன காலங்களில் கும்பிட்டு இருக்காங்க அந்த ஊர்ல தங்கியிருக்கிறாங்க அப்பொழுது பாடிய பதிகம் எனவே இது திருவாரூரில் அருளியது என்றுதான் எழுத முடியும் இதுக்கு மேல எழுத முடியாது சிவம் இப்படியாக மணிந்தார்களாம் நான் மறைன் ஊர் பெருவாய்மை நமினந்தியடிகள் பரமர் திருவிருத்தோல் வைத்து பாடி நமினந்தடிகள் அந்த ஊர்காரர் அடியவர் அவர் இங்கே வழிபாட்டுக்கு கூட வந்ததனால அவரையும் ஒரு திருவிறுத்தத்தில் வைத்து பாடி தேன் மருவு கொண்ட யார் திருவாரூர் அறநெறியில் திகழும் தன்மை திருவாரூர் திருக்கோவில் ஒரு சிறு கோவில் அதுதான் திருவாரூர் அறநெறின் பேர் அந்த இடத்தையும் வணங்கி திகடும் தன்மை ஆன திறமும் போற்றி அணி வீதி பணி செய்தங்கமரும் நாளில் அங்கேயே இருந்து பல நாட்கள் பணி செய்திருக்கிறார் அப்படி பணி செய்த போது நீராரும் சடைமுடியா நிலவு திருவலிவலமும் திருவலிவலம் பக்கத்துல அதாவது இவங்க சில இடங்களை மையமா அங்க தங்கிடுறது ஆனா அண்மையில இருக்கிற திருப்பதிகளுக்கு எல்லாம் போய் போய் வந்து மீண்டும் அந்த திருவாரூர்ல தங்கிடுறது அப்படி வச்சிருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு அந்த தங்குகிற இடங்கிறதுக்கு ஒரு வசதியான இடமா ஒண்ணு வச்சுக்கிட்டாங்க அதுல இருந்து நாலு மைல் மூணு மைல் ஏழு மைல் பத்து மைல் அப்படி போறதுக்கு மகிழ்ந்து பாடி காராறும் கரைக்கண்டர் கீழ் வேலூர் கீழ் வேலூர் நாகப்பட்டினம் போர் வழியில இருக்கு கீழ் வேலூர் கலந்து பாடி பாருங்க கன்றாப்பூர் அந்த ஊரையும் அதுல சேர்த்தே பாடி தலினால் திருவாரூர் தனில் மீண்டும் அணிந்தார் அந்த மாதிரி திருப்பதிக்கெல்லாம் போறது வழிபாடு செய்யறது பொண்ணை வணங்கிட்டு மீண்டும் திருவாரூர் வந்தது ஆக தங்குமிடம் திருவாரூர் மேவு திரு ஆதரினால் வீதி விடங்க பெருமான் பவனிதன்னில் தேவருடன் முனிவர்கள் முன் சேவிக்கும் அடியாளுடன் சேவித்து மூ உலகம் கழிகூற வரும் பெருமி முறைமையெல்லாம் கண்டு போற்றி நாவினுக்கு தனியரச நயக்கும் நாள் அப்போ திருவாதிரை வந்தது திருவாதிரைன்னா என்ன மார்கடி திருவாதிரி அதுலதான நம்ம திருநாளை போவார் கூட போகணும்னு நினைச்சது நினைச்சது ஆனா திருவாதிரை கும்பிடணும் நினைச்சாரு தவிர மாரளி மாதம் பிடிக்கல கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடும் போது மாரளி மாதம் பாடிவிட்ட அத மேடையில அப்போதான் சொன்னது நம்ம பாரியார் ஒன்றுதான் சொல்வார் ஏன்னா அவருக்கு இசையோட பாட தெரிய மாரடி மாதம் திருவாதிரை நாள் வரப்போகுது ஐயே என் மனதை புண்ணாக்காமல் ஒரு போய் வா என்று சொல்லையே ஆம் மாதம் திருவாதிரை நாள் வரப்போகுது மனதை புண்ணாக்க பாத்தீங்களா ஒருவர்கிட்ட பணி செஞ்சா சீயல் போட்டு போறப்படாது ஆமா அவரிட அவருடைய ஆணை பெற்றுத்தான் போகணும் அப்படி இருந்த காலம் அதனால வரப்போகுதையே என் மனதை புண்ணாக்காமல் ஒரு தரம் ஒய்வாய் என்று சொல்லியே கேட்டா தாள்லாம் முடியாது அப்படா வேற அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் குதிச்சு குதிச்சு வெளியே சொன்னா உள்ள பயன்பண்ணிடலாம் எனவே திருவாதிரை நாள் அப்படி வந்துதான் போது திருப்புகலூர் அமர்ந்தும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டேத்தும் திருப்புடைய உள்ளத்து மேபியெழும் காதல்புரி வேட்கை கூட எனவே நல்ல திருவாதிரை எல்லாம் பச்சை நாள் இருந்தீங்க வழிபாடு செய்திருக்கிறார் நாமக்கரசர் அப்படியே முடிஞ்ச உடனே திருவாரூர் வந்தும் பல ஓரிரு ஓரிரு திங்களாயிருக்கும் இந்த பணி செய்து இப்படி பல பாடல் பாடி பக்கத்தில் திருவள்ளி வல்லமெல்லாம் போய் மீண்டும் இருக்கிறார் ஒரு திங்கள் சரி திருப்பூலூர் தான் ஏன்னா அவங்களுக்கு வேற என்ன பணி இந்த பணி தானே ஒவ்வொரு ஊராட்சியும் மூர்த்தி தளம் தீர்த்தம் உரையாய் தொடங்கினருக்கோர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமி இதெல்லாம் பண்ணார் தாய்மான மூர்த்தி தலம் தீர்த்தம் உரையாய் தரிசிக்கிறது தான் அவங்களுக்கு பணி வேற எந்த பணி அதனால் சரி திருப்பூர் போலாம் ஒரு மனதில் தோன்றிட்டு அவ்வளவுதான் தோன்றதான் பரப்புடுவாங்க உடனே வெறுப்புடைய உள்ளத்து மேவி எடுங்காத திருவாரூர் ஒருவாறு தொடுதகன்று நாளை காலையில் போலாம் சரி மறுநாள் காலை போய் காலையில் போய் திருவாரூர் பெருமாள் வணங்கினார் வணங்கி இப்பொழுது திருவாரூரில் இருந்து தான் கால் எடுத்து வைக்கணும் எங்க திருப்போலூருக்கு வேற ஒண்ணு வழியில் பிபிம் இல்லை தாப்பியும் இல்லை இப்போ இப்போ பிபிஎல் நமக்கு சிலது பிபியாக இருக்குது சிலது பிபியாகவே இருக்குதுண்ணா போகிறதில்லாம் அதனால அப்படிலாம் பஸ் எல்லாம் போந்துட்டு நமக்கு அப்போ அப்படி கிடையாது நடந்து தான் போகணும் அதனால் சரி என்ன வச்சிருப்பார் கையில் ஒன்றும் இருக்காது ஒரே ஒரு இன்னொரு மாற்று உடை இருக்கும் இல்லைண்ணா பீபூதி பையிருக்கும் அது கூட இருக்கும் இல்லைன்னா எங்கேயாவது விழுந்துருப்பாலும் பையன் வேணா அது உள்ள வச்சுருக்கும் அவ்வளோதான் வேறு என்ன இருக்கு போகுது சிவஜிவு ஒரு பழைய காலத்தில் அது கூட பழைய காலத்தில் துணிப்பை வேணாம்ம்பாங்க துணிப்பைனா அது யாரும் தீந்தல் பட்டா தப்பு சாக்கு பையன் நல்லதுங்க வைதிகமாக போகிறவங்க சாக்கு பையனா இருப்பாங்க அதுக்கு ஒன்றும் இது இல்லை ஆமாம் ஒருத்தர் வீட்டில் இறந்துருக்கலாம் அவங்க நம்ம என் பகுதியில் ஏறி உட்காரலாம் அது தீந்தல் தானே அதனால் தந்தையார் காலத்துல துணிப்பையே கூடாதுன்னு நடப்பில சாக்கு பையன் ஏன்னா அது துவைக்கிறது இல்லை இதுங்கிறது அதனால அப்படி சாக்கு போய் எடுத்திருப்பாங்க அதில் எதுன்னு ஒரு வேசு ஒரு துண்டு கவிபீரனம் இதெல்லாம் ரீத்தியாதிகள் இருக்கும் மேலே ஒரு டப்பி இருந்ததுன்னா அதுல வந்து திண்ணீட்டு இருக்கும் சீவே சீவை ஒரு டம்ளர் அனுஷ்டானம் போக்குவரத்துக்கு வச்சிருப்பாங்க அவ்வளவுங்க அது போட்டு போக வேண்டியது தான் அப்படி புறப்படும் திருவாரூர் பெருமானை அல்லவா விட்டு போவேன் இருக்கு ஆனா திருப்பூரூர் பெருமானை பார்த்தா ஆமா திருவாரூர் பெருமானை விட்டு அல்லவா திருப்பூரூர் போம் எத்தனை நாள் பிரிந்து இறைவனை சுந்தரமூர் சாமி திருவாக்க பெருமானி எங்க பறவை என்றாரே அது போல பெருமானி மீண்டும் உங்களை திருமணியை கண்டு வழிபண்ணுமே அது நான் எத்தனை நாள் ஆக தெரியலியே என்று ஒருவாருன்னா அவர் நடக்கும்போது எவ்வளவு கடினப்பட்டாரு என்னோ அந்த கடினப்பட்டது இந்த ஒருவாருங்க ஆனா கால் மீண்டும் திருவாரூர்லயே கால் வைக்குது சிவசிவ சிவசிவா அப்படி சொன்ன எல்லாம் நிலப்படம் சாமி நிலர்படம் சத்தியமா சொல்ற நிலப்படம்னு தான் அனுபவிக்கணும் ஒருவாறு அந்த ஒருவாருங்கிறதுக்கு லட்ச ரூபா இல்ல கோடி ரூபாய் கொடுக்கலாம் சிவசிவ என்ன பண்றது அதனால் ஆமா வேட்கை கூற ஒரு படுவார் திருவாரூர் ஒருவாறு தொழுதகன்று சரி போலாம் ஒரு முடிவு வந்ததுனால திருவருள் திருவருள் திருவருள் என்று சொல்லிட்டு பெருமானை விட்டுட்டு அங்கு உள்ளம் வைத்து பொறுப்பறையின் வழிபாடு திருப்போலூர்ல இருக்குது திருப்போலூர் சந்தர்ப்பம் இது இரண்டாம் முறை சந்திப்பு ஞானசம்பந்த சந்தித்தார்கள் முறை சந்தித்தது சீர்காழி இரண்டாம் முறை சந்திக்க போது திருப்போடு மூன்றாம் முறை மனோகரை சொல்லும் முறை சந்திப்பது விழாம்திருத்தி திருப்பூர் சந்தித்த இடம் மூன்று முதல் முறை சந்தித்தது பகுத்தூட்டுக்காரர் சந்தித்தால் முதல் முறை சந்தித்தது சீர்காழி இரண்டாம் முறை சந்திக்க போவது திருப்புகலூர் மூன்றாம் முறை சந்திக்க போவது திருப்பூந்து திருவிட்டு முடியும் அதனால் இப்பொழுது அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் இவர் திருப்புகலூர் போகிறார் அப்படி போகும்போது அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா திருப்புகழி அதன்க நின்று பண்ணாக பூனணிவார் பயின்ற திருப்பதி பலவும் பணிந்து செல்வார் புண்ணாக மனங்கமடும் பூம்புகலூர் வந்திரஞ்சு பொறிவில் சீர்த்தி மின்னாரும் முருகனார் திருமடத்தில் மேவுங்கால திருப்பகலூர்ல ஒரு நாயனார் முருகநாயனு பேர் அவருடைய திருமடத்துல இப்போ இவர் தங்கியிரு யார் ஞானத்தம் வந்து தங்கியிருக்கிறார் எனவே அப்படி தங்கி இருக்கிற நாள்ல தான் இவருக்கு போகிறாராம் ஆனா அவரு அங்க இருப்பது இவருக்கு தெரியாது இவர் வரப்போறது அவருக்கு தெரியாது தெரியாது ஆண்ட அரசு எழுந்த அருளி அணி யார் ஒரு மணிப்புற்றில் அமர்ந்து வாடும் நீண்ட சுடரும் மாமணியை கும்பிட்டு நீடு திருப்போலூர் நோக்கி மீண்டருடினார் என்று கேட்டருளி யாரோ அடியவர்கள் திருவாரூர்ல பார்த்தவங்க இவர் திருப்பகலூருக்கு வர்றாருங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் இவர் மெதுவா வர்றாரு கொஞ்சம் வேகம் நடையா போயிருக்கு போன உடனே திருப்பவலூர் ஞானம் வந்துடுவேன் எங்க யார் வர்றீங்க அப்படின்னு யாரோ கேட்டிருந்தேன் வந்துட்டு இருக்க இங்கு இருந்த திருவாரூர் பார்த்தா ஞானசம்மந்தர் அவரை எதிர் கொண்டல்லவா அழைக்கணும் என்று சொல்லிவிட்டு மன அங்க இருக்கிற அடிவரெல்லாம் சேர்ந்து இப்ப அவர் வர இதோ இவர் அதெல்லாம் ஒளியும் ஒலியும் தான் சாமி ஒலியும் இவர் இதோ திருப்பகலூர் திருப்பகலூர் ஊரில்லை தங்களை மண்பாடு வரவேற்கிறது அப்படின்னு அந்த இடத்த இப்படி போக அங்கே ஞானசிம்பந்த பெருமான் முருகனாயனார் மற்ற அடிவர்கள் எல்லாம் என்று சொல்லி காதல்ணங்க அவர்கள் வணங்கிக் கொள்ள ஆண்டு அரசு எழுந்தருளி அங்க வந்தவுடனே நீண்ட சுடர்மாமணியை கும்பிட்டு நீண்டு திருப்போலூர் நோக்கி மீண்டருளினார் என்று கேட்டருளி எதிர்கொள்ளும் விரும்பினால் ஈண்டு வரும் தொண்டர் குடாம் புடைசூளை எழுந்தருளி எதிரே சென்றார் அவர் அவர் இந்த ஊரெல்லைக்கு வர்றார் இவர் அந்த அடைகிறார் கரண்டமளி தடம் போய் காடியோன் எதிரையும் காதல் கேட்டு வறண்டு மணிப்பனர் புகழூர் நோக்கி வரும் பாகீசர் மகிழ்ந்து வந்தார் அவருக்கு என்னாரு அது என்ன கொடையெல்லாம் தோணுது சிவிகை வருது ஞானம் வந்து இங்க வரு்சி அவர் வந்து கொண்டிருக்கும் போது அவர் நிகழ்ச்சி மகிழ்ச்சி சேர்ந்தவனே திரண்டு வரும் திருநீட்டு தொண்டர்கூடாம் இருதிறம் சேர்ந்த போதில் இவர்கள் பலாடியவர்கள் அந்த ஞான குழந்தை பின்னரும் பலாடியவர்கள் அவரெல்லாம் என்ன செய்வாங்க நல்ல நிகழ்ச்சி அடிக்கும் போது உலகில் சொல்ல பேச மாட்டாங்க சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவா போற்றி இங்கு அங்கு அது வாங்க வாங்க வரவேற்பு திருமுறை வரவேற்பு திருமுறை வரவேற்பு வெறும் வாங்கி என்ன பிரயோஜனம் இப்படி எல்லாம் சொல்ல பார்த்தா இந்த இதெல்லாம் விண்ணுலகம் வரைக்கும் போகுதும் இந்த போட்டி உரைகள் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்க இரு கடல்கள் ஒன்றாகி அணிந்தன போல் இசைந்ததன் நம்முடைய இந்திய நாட்டில் அரபிக் கடல் இந்த ரெண்டு சேர்றது எங்கடா கன்னியாகுமரி என்ன கடல் இந்து மகாசம் இந்த அரபிக் கடலும் வங்காள விதிகுடா கடலும் ரெண்டு சேர்ந்து அந்த இந்து மகாசமுத்திர கலந்த மாதிரி திருப்பூரில கலந்தாங்க அவ்வளவு அடியவர் கூட்டம் அந்த இரு பெரும் கடலும் ஒன்று சேர்ந்தார் போல வந்தாரலாம் திருநாவுக்கடத்திலே எதிர்பெண்ட திரபுறத்து தெய்வ வாய்மி பெருஞான சம்பந்த பிள்ளையார் எதிர்வனங்கி பாத்தீங்களா இதுல யார் இருபதாம் நூற்றாண்டுல அப்ப அடியவர் அவ்வளவுதான் இது பார்த்தவனி இது காணும் அவரு அவரு திருவனியில விட ஆளா ராளா அப்படின்னு இவர் இவர் இதெல்லாம் நீங்க வெள்ளித்திரையில் காணணும் ஆனால் இங்கே இலக்கிய திரையில் காட்டுகிறார் சேக்கர பெருமாள் சேகர்பெருமா இப்படி ஒரு வணங்கி எழுந்த பொழுது என்ன செய்தார் அப்படி எங்க அங்கேயே அந்த வணங்கின நீர் மறுநாளில் திருவாரூர் பெருமை வகுத்துரை தீர் என்று கூற பாருங்க திருவாரூர்ல இருந்து என்னன்னா வர்றீங்க மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடாது அது திருவாரூர்ல ஆமா அரியன் அதுல ரொம்ப முடிச்சுருந்தேன் பாக்கியம் எல்லாம் அப்படித்தான் கேட்டிருப்பாங்க பண்ணி தான் கேட்டிருப்பாங்க திருவாரூர்ல இருந்து ஆவான் திருவாரூர்ல தான் வழிபாடு செய்தேன் ஐயா நீங்க திருப்பூரூர் ஆவா இங்க திருவாரூர்ல என்ன அந்த சிறப்பு என்பதை கொஞ்சம் சொல்லுங்களேன் இங்க ஊர் எல்லையிலேயே ஏன்னா அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது எப்படி இருக்கு கிழக்கு வேற தேங்க மாட்டாங்க அந்த பெருமாவை பத்தியே பேசணும் அதுதான் நம்முடைய திருவாசகத்துல வாயை திறந்தா என்ன பண்ணும் தெரிய மாட்டாங்க என்ன செய்யணும் என்ன தெரியும் தெரியுமா தெரியல பேசி எந்த பெருமானே என்றே பேசி பேசி பாய் திறந்தாலே பெருமாந்தான் வரணும் அது நாளெல்லாம் நான் உடனே என்ன பேசில் தான் பாயின்னு திறந்தா நீ <old> பெருமான நல்ல பவுடர் அருமையா இருக்கு எங்கே வள்ளி தெரியல் இருக்காங்க ஒருவர் விஞ்சினார்கள் ஆனா ஒன்று மட்டும் கொடுத்து வச்சு எவ்வளவு இந்த உலகியல் தொல்லைகள் மற்ற மற்ற செய்திகள் எல்லாம் நமக்கு அப்படியே விஷமா இருந்தாலும் கூட நல்லவேல இந்த பனிரெண்டு திருமுறை இருக்கு அதை ஒட்டி வந்த சித்தாந்த சாத்திரம் பதினாலு போதும்பா இந்த ஒன்றாவது ஆறுதல் இல்லை இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ இருக்கலாம்னு அந்த எண்ணம் வருமானால் என்னமோ நீங்கள்லாம் இருந்து எவ்வளவோ பாடினீர்கள் இருபதாம் நூற்றாண்டு காரனுக்கு இது போதும்னு கருதி இவ்வளவு திருமுறை வச்சு ஆனா இதாவது எங்களுக்கு இருக்குது என்று சொல்லி உண்மையா இந்த நேரம் தான் நல்ல நேரமா இருக்கு இதை விட்டு நீங்க அறைக்கு போனாலும் வீட்டுக்கு போனாலும் தொல்லைகள் தான் காதல உங்க முருகா முருகா நீதான் அருண் எதிர்காலத்துல இருக்குது அதனால் இப்ப திருப்புகலூரில் இது திருவாரூரில் என்ன அங்க சுவாமி எழுது வரைக்கும் அப்படி தரிசனம் பண்ணதுன்னு கேட்டார் அப்படியே மகிழ்ச்சி நகராலும் கண்டர் ஆதிரை நாளின் மகிழ் செல்வம் இத்தகமை தென் தென் மொழிகேன் என் தருள் செய்தார் முத்துவிதானம் மணிபொர்க்கொழி மாலை திருவாரூர் இல்லைங்களா அப்படின்னா உண்மையில சொல்றேன் இது இந்த பதியம் பாட்டு கூட சொல்ல முற்றோம் அருமையான பாடம் எந்த இடத்துல அந்த இடத்துலயே அந்த வரவேற்பு திருவாரூர்ல பெருமான் திருவாதிரையில எழுந்தரு 13-13ими முப்பத்தி ரெண்டு இதுக்கு வயசு எழுபத்தி ஒண்ணுக்கு ஆகிஞ்சிருக்கும் இருக்கமா இந்த காட்சிக்கு பிறகு இந்த பலவேல இருக்க இருக்கு எங்க பாண்டி நாடு போகணும் சமணத்தை எல்லாம் அழிக்கணும் மீண்டு வரணும் தொண்டன் ஆட்ட யாத்திரை இருக்குது அப்புறம்தான் கல்லூர் பெருமணம் போய் திருமணம் ஆகணும் எனவே வயசு என்ன இருக்கலாம் இப்ப ஞான சம்பந்தம் இருக்கு பனிரெண்டு அல்லது பனிரண்டு பனிரண்டு வயசுமே திருப்பூர்லாம் வழிபாடு திருப்பூந்துருச்சு போகுது ரெண்டு பேரும் சேர்ந்து திருவேழிமலையில் இருப்ப போறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த நடு தான் நடுவே ரெண்டு பேரும் சேர்ந்து பல தளங்கள் வழங்க போறாங்க யாரு அப்படி வழங்கும்போது படிக்காசு பெற்று அறம் செய்தார்கள் திருமறைக்காடு அது ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது ரெண்டு நிகழ்ச்சி இந்த நந்த இந்த நண்டு நடுப்புற யாத்திரை தான் அதன் பிறகுதான் அவருக்கு பாண்டி நாட்டுக்கு அடைக்க போன போதுதான் இவரு வேண்டாம் சாப்பிட போயிட்டார் இவரு திருப்பூந்துருச்சியில போய் இப்படி எல்லாம் வாங்கி படிபாட்டு உட்காந்து பாண்டி நாட்டு யாத்திரை முடிஞ்சு வர்றாரு வந்த உடனே நேரம் மணமியர்குடி அடாரும் பக்கத்தூட்டுக்காரர் போன மாதிரி சொல்றாங்க மணமியர்குடி வர்றாரு அதான் குளச்செறையார் தோன்றியிடம் அது வரைக்கும் பாண்டி மங்கையர் கடைசியார் பாண்டியன் அமைச்சர் மூணு பேரும் பாண்டி போடவே வந்திருக்காங்க மீண்டும் இவங்களோடவே பொழுவோம் நமக்கு அரசே வேணாம்னு நினைச்சுட்டாங்க மணமியர்குடி வந்தது ஏன்னா பாண்டி நாட்டு எல்லையது அதுக்கு பிறகு அதனால வந்தார்கள் மூன்று பேர் இருக்காங்க ஞான சம்பந்தர் பார்த்தார் அதெல்லாம் கொடுத்து வைக்கணும் சரி திருவருள் நீங்கள் எல்லாம் அரசாட்சி மேற்கொண்டு இனிமே நம்ம நாட்டை கவனிக்கணும்னு சொன்ன உடனே எல்லாம் அரசாட்சி வேணாம் பாரோடு பாதமலரு பெருமானி இந்த உலகம் மட்டுமல்ல இந்த உலகமும் விண்ணுலமும் ஆடுவதெல்லாம் உங்கள் திருவடியாக மலர் இருந்தா போதும் மனோகரம் அர்த்தமாக சொல்லலாம் சைக்குலர் வாக்கு விசும்பாட்சி எமக்குமது பாத மலர் பெருமானத்தில் இது எங்கிறது அர்த்தமாக அப்படி சொல்லணும் ஆகவே அப்படி இருக்கும் வந்தார்கள் அப்போ நீங்க இருக்கணும் இந்த நாட்டை காக்கணும் அரியேன் வருகிறேன் என்று மூடியிருந்து கொள்ளம்போது ஓடம் செலுத்தினது புத்தனி தலையே திருநள்ளாறு திருநள்ளாறு வந்து எங்க இருக்கிறார் என திருமறை காட்டில் பிரிஞ்சது திருப்பூந்துருக்கேன் திருப்பூந்து அதான் மூன்றாம் சந்திப்பு மூன்றாம் அளவல ஆவி பாண்டி நாட்டுல போய் திருவருள் உங்களுடைய ஆசீர்வாதம் ரெண்டும் பாண்டி நாடும் பொழுது இப்ப சைவமாக இருக்கின்றனர் அரியன் பாண்டி செல்லல நான் பாண்டி நாட்டு யாத்திரை மேற்கொள்றேன் யாரு நாவுக்கரசர் தாங்கள் எங்கிருந்து வந்தது அடிய தொண்டை நாடு சென்று வந்து மேற்கொள் என்று யாத்திரையை மாட்டி அவர் அது மூன்றாம் சந்திப்பது சந்திப்பு என்ன திருவாரூரில் சிறப்பு என்று கேட்ட உடனே திருவாதிரை சிறப்புன்னு சொல்லுகின்றவர் அதனை சொல்லல பாட்டுல சொல்லிட்டு என்ன பாட்டுல ரொம்ப அருமையான பாட தான் இங்க பாட்டுலாம் இல்ல ஆனா முத பாட்டு பாட்டுலாம் நெற்று பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த காலத்துல அதனால பண்ணிச்சு இல்லன்னு எங்க பின்புறோம் கிடையாது இது எங்க தந்தையாருடைய விட்டு பூதா முடித்துனா எப்படி பாடுவாங்களோ அது சிங்கமா பாடுவாங்க எங்களுக்கு பாடத்தி அவ்வளவுதான் முத்து விதானம் மணி பொற்காளி பக்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னி தியாகராஜ பெருமான் அருமையா முத்து விதானத்துல எழுந்திர பண்ணாங்க எழுந்தரும்னா அடியவர்கள் அன்போடு பண்போடு தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே முத்துக்கள் அப்படி தொங்குதான் அந்த மேல உள்ளே திருவாரூர் பெருமாள் அவர் திரத்தின் மேல படாத அந்த முத்துக்கள் மட்டும் அழகு பண்ணி வச்சிருக்கிறார் இந்த பெருமா மலர்கள் அப்படி தொங்குதான் பார்த்தா ஒலிக்குது மணிபொர்க்கவேரிங்க பெருமான் வருகின்ற பொழுது ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கம் இருந்து கவரி வீசுறாங்க யாருக்கு பெருமானுக்கு வீதியில புறப்பாடு வரும்போது அப்படி சேரும்போது என்ன முறையானாரு இவர் வரும்போது அது வந்து ரெண்டு வந்து மோதிக்கிறது இல்லை மோதிக்கிறது முறையாளி இவர் கவரி வீசும் இவர் கவரி இப்படி வந்துடும் இவரு கவரி இப்படி வரும்போது இவரு கவரி கூட பாடினா பின்னால யார் வருவாங்க யார் வர்றாங்க பிற்பாக்கிட்டு வரல ஆஹ் அதெல்லாம் உங்க இளவன் பிளான்ல பாத்துங்க பக்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னே ஆண்களும் பெண்களுமான அடியவர்கள் ஆரோரமர்ந்த அரசே போற்றி சீரார்